முப்பத்தி அல்லாஹுவின் மட்டும் அல்லாஹுவின் வழியில் போர் புரிவதற்கு புறப்பட்டு சென்றவரை கூலியை பெற்றவராகவோ போர் ஆதாயங்களை பெற்றவராகவோ திரும்ப கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அல்லது அவரை சொருக்கத்தில் சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுள்ளான் எனது சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை கொடுத்து விடுவேனோ என்ற அச்சம் மட்டும் இல்லை என்றால் நான் அனுப்பும் எந்த இராணுவத்திற்கு பின்னரும் நானும் போகாமல் உட்கார்ந்திருக்க மாட்டேன் நிச்சயமாக நான் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே விரும்புகிறேன் இதை அபு ஹுரைரால்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்